நட்டு இணைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் நம்ம இன்னைக்கு செய்ய போது கற்கண்டு பொங்கல் செய்ய பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் கற்கண்டு ரெண்டு கப் பால் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு நெய் நாலு ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் அரை ஸ்பூன் பச்சை கருப்பூரம் சிறிதளவு உப்பு ரெண்டு செட்டிகை செய்முறை முதல்ல நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல இந்த பச்சரிசி நல்லா கழுவிட்டு அந்த பச்சரிசி அதில் போட்டுடுவோம் போட்டு பால் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு மூணு கப்ப தண்ணி அளவு பால் இல்லைன்னா வெறும் தண்ணியே போட்டு நம்ம கொதிக்க விடலாம் அரிசியை கொதிக்க விடலாம் குக்கர்ல போட்டுடுவோம் போட்டுட்டு உப்பு ரெண்டு செட்டிக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் கொடுத்து வேக வச்சிருவோம் இந்த அரிசி நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டவ் பர்த்த வச்சு ஒரு வானல் வச்சு வானல் காஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி போட்டு முந்திரி ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்ததும் அதில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அந்த திராட்சையும் வதங்கிடும் கற்கண்டு எடுத்து வச்சுப்போம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருவோம் ரைஸ் வெந்ததும் இந்த பிசிலாடிங்கிறதும் அதை எடுத்துட்டு மூடியை திறந்துட்டு நல்லா அந்த ரைஸ் நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கான்னு பார்ப்போம் நல்லா மசிச்சுட்டு அதில் வந்து இந்த கற்கண்டை எடுத்து அதில் கொட்டிடுவோம் கற்காண்டை கொட்டி நல்லா கலந்து விடுவோம் சிம்லேயே வச்சுப்போம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த கற்காண்டை கொலந்து கலந்து விடுவோம் ஏன்னா கற்காண்டு போட்ட உடனே எந்த ஸ்வீட் போட்டாலுமே சர்க்கரையாகட்டும் வெள்ளமாகட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும் ஆனால் கலந்து விட்டுறோம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கற்காண்டெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கரைஞ்சி சாதத்தோடு அது மிக்ஸ் ஆகும் அது மிக்ஸ் ஆன உடனே இந்த இதை எடுத்து ஏலக்காய் தூள் போட்டுவிடுவோம் பச்சை கற்பம் கொஞ்சோண்ட எடுத்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு நல்ல ஸ்மெல் வரும் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுடுவோம் நல்லா நசுக்கிட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முந்திரி வருது திராட்சை வருதுக்குள்ளேயே அதை எடுத்து அதில் போட்டுடுவோம் போட்டு கலந்தெய் கட்டி கலந்துட்டு மேலே ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கலந்துட்டு இறக்கணும்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கற்கண்டு பொங்கல் தான் யார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்